तापत्रय சச்சிந்தோத்தியேதவே தாபத்தய விநா தாஸ் சீ விமுகம் என்ோத்தி விஷ்வம் எ விஸ்வத்தோமுகம் சிருஜந்தீம் தாம் திரிகுணவியக்திம் ஆகு இந்த மகா பிரபஞ்சம் மாபெரும் பிரபஞ்சத்தை விஸ்வத்தோமுகம் எங்கு நோக்கினாலும் எங்கும் கண்களை உடைய பார்வையை உடையன்னு அர்த்தம் ஆனால் எல்லா பக்கமும் விஸ்வத்தோமுகம்னா இந்த மாபெரும் பிரபஞ்சத்தை இந்த பரு படைப்பு அதாவது கிராசர் லெவலில் இருக்கிறது சட்டில் லெவலில் இருக்கிறது காசல் லெவலில் இருக்கிறது சொல்லப்போனால் அந்த காசல் லெவலில் இருக்கக்கூடிய அந்த மாயா சக்தி தான் விஸ்வத்தோ முகம் சிருஜந்தீம் திரிகுண வியக்திம் தாம் ஆகு அந்த மாயா சக்தியை முக்குணத்தின் வெளிப்பாடு என்கிறார்கள் முக்குணம் அதில் இருக்குது முக்குணமயமான மாயையின் வெளிப்பாடே இந்த மாபெரும் படைப்பு அப்படிங்கிற இங்கே வந்து உயர்ந்தது நடுநிலைப்பட்டது தாழ்ந்தது உயர்ந்ததில் உயர்ந்தது உயர்ந்ததில் நடுப்பட்டது உயர்ந்ததில் தாழ்ந்தது நடுவாக இருப்பதில் உயர்ந்தது நடுவாக இருப்பதில் நடுவாக நடுவாக இருப்பதில் தாழ்ந்தது தாழ்ந்ததில் உயர்ந்தது தாழ்ந்ததில் நடுவானது தாழ்ந்ததில் தாழ்ந்தது இப்படியெல்லாம் இந்த சிருஷ்டி பல்வேறு தன்மைகளை உடையதாக இருக்கின்றது இப்போ ஏற்பட்ட சிருஷ்டி இருக்கு யஸ்மின்னு இதம் விஸ்வம் புரோத்தம் ரெண்டாவது வரை விஸ்வதோ முகம் சிருஜந்தீம் தாம் திரிகுண வியக்திம் ஆகு திரிகுண வியக்திம் படிக்கலாம் எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள இடத்தாலும் காலத்தாலும் பொருள்களாலும் வியாபிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை படைக்கின்ற சிருஜந்தீம் அப்படின்னு சொன்னால் படைக்கின்ற அந்த மாயாசக்தியின் காரியம் என்று சொல்லுகிறார்கள் இந்த படைப்பை மாயையின் செயல்பாடு இறைவனுடைய அருளை பெற்று மாயை செயல்படுகிறது என்பது கருத்து எதனிடத்தில் இந்த பிரபஞ்சம் ஒடுங்கி இருக்கிறதோ புரோத்தம் வியாபித்திருக்கிறதோ கோர்க்கப்பட்டிருக்கிறதோன்னு அர்த்தம் பிரகரிஷேன ஓதம் எப்படி வஸ்திரத்தில் நூல் மேலும் கிழும் ஓத்தப் புரோதம்போம் அதாவது வஸ்திரத்தில் வந்து நூல் இப்படியும் இருக்குது இப்படியும் இருக்குது அது மாதிரி யாரிடத்தில் இந்த பிரபஞ்சமெல்லாம் வியாபிச்சிருக்கோ ஏன புமான் சம்சரத்தே ஏன புமான் சம்சரத்தே எதனால மனிதன் சம்சாரத்தை அடைகிறானோ தம் சூத்ராத்மானம் இது அப்படி சப்ளை பண்ணிக்கணும் நாம ஆக எந்த ஒரு சூத்ராத்மா அதாவது சூக்மத்தில் ஸ்தூலம் வந்து சூக்மத்தில் வியாபிச்சிருக்கு கிராஸ் வந்து சட்டில வியாபிச்சிருக்கு இல்லையா சட்டில் வந்து கிராஸ்ல வியாபிச்சிருக்கு கிராஸும் சட்டில் முழுக்க கிராஸ் தானே இருக்கு அப்படி அந்த அர்த்தத்தில் சொல்கிறார் ஒடுங்கியிருக்குன்னு அர்த்தம் எஸ்மின் இதம் ப்ரோதம் அதாவது இந்த சூக்ஷ்மம் வந்து ஸ்தூலம் முழுக்க வியாபிச்சிருக்கிறதுனால ஸ்தூலம் முழுவதும் சூக்ஷ்ம்தான் இருக்குது அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் நுண்மையே பருப்பொருளாக காட்சி அளிக்கிறது அப்படிங்கிறார் அதனால இந்த எல்லாருக்கும் இருக்கிற மனசு இருக்க ஏன புமான் சம்சரத்தே ஏனா எந்த மனதால் மனிதன் இன்பத் துன்பங்களை நுகர்ந்து கொண்டிருக்கிறானோ அப்படின்னு அர்த்தம் இறைவன் பரம்பொருள் நிர்குண பிரம்மன் மாயாசக்தி மாயாசக்தியினுடைய வெளிப்பாடு என்னதுன்னா சூத்ராத்மா அதனால இந்த மனிதன் மனிதன்னா இங்கே ஜீவாத்மான்னு அர்த்தம் ஜீவாத்மா மனதுனால்தான் சம்சாரத்தை அனுபவிக்கிறது மனம் இல்லை என்றால் சம்சாரம் இல்லை இப்போ இங்கே ஏனன்னு சொன்னால் ஏன்னா சூத்ராத்மனான்னு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் என்னென்னா மனசான்னு அர்த்தம் அந்த கரணேன சூக்மசரீரேன ஜீவாத்மா சம்சரத்தே சூக்ஷ்மசரீரத்தினால்தான் ஜீவாத்மா சம்சாரத்தை அனுபவிக்கிறது சம்சரத்தே ஏன புமாசரத்தை தம் ஹிய கர்பம் சூத்திராத்மானம் விது இப்போ இதெல்லாம் ஏன் வச்சுக்கணும் ஸ்தூல சிருஷ்டி சூக்மச்டி காரணம் அதுக்கு ஆதாரமாக இருக்கிற நிர்குணபிரம்மன் பரம்பொருள் மாயை காரணாத்மா அப்புறம் சூத்ராத்மா சூத்ராத்மானால் சூக்மாத்மா அப்புறம் ஸ்தூலாத்மா சாஸ்திரத்தில் இன்னொரு பாஷையை विराट, விராட் ஹிரண்ய निर्गुणं, ஈஸ்வரன் நிர்குணம் பிரம்ம அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இந்த அளவில் இந்த ஸ்லோகார்த்தத்தை பூர்த்தி பண்ணுறேன் தொடர்ந்து உள்ள ஸ்லோகங்களை பிறகு படிப்பதற்கு பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணட்டு தாமஹுஸ் விஸ்வத்தோ முகம் எஸ்மின் புரோதமிதம் விஸ்வம்